சத்குரு சுவாமி கிஜை குரு கிருப்பியால் கர்க்க பாகவதம் கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா தசமஸ்கணம் पूर्वार्धत्रम முப்பத்தி ஏழாவத்தியத்தில் பார்க்கும் மூணு விஷயத்த சுகபிரமரிஷிகள் காண்பித்தார் முதல்ல வந்து அந்த கேசி வரத்தை சொன்னார் அதுக்கப்புறம் நாரத சுவாமி பகவானை பார்த்து அவருடைய பர்சனல் செக்ரட்டரி அவரை தரிசனம் பண்ணிட்டு அவருக்கு பின்னமே செய்ய வேண்டிய அவதார காரியங்கள்லாம் அவதார காரியங்கள்லாம் செய்யணுமே அவருக்கு ஞாபகப்படுத்துகிறாப்புல வந்து சொல்லிட்டு போனார் சொல்கிறார் அது சொல்கிறார் அடுத்தது மூணாவது வியோமாசுரன் ஒரு மயப்புத்திரன் அவன் வந்து செஞ்ச ஒரு அட்டகாசம் அதை அவன் அவன் முடிக்கிறார் அவன் அப்படி மூணு விஷயங்கள் சொல்கிறதுல கடைசியாக நம்ம அந்த இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகத்திலேருந்து விவரமான அர்த்தத்தை பார்ப்போம் நாரத சுவாமி அவர் வந்து பக்தர் ஞானி பரமாத்மாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அணுக்க தொண்டர்னு சொல்கிற மாதிரி வச்சுக்கலாம் செக்ரட்டரி பர்சனல் செக்ரட்டரி அவரவருக்கு செய்ய வேண்டிய எல்லாம் யமானனுக்கு தேவை செய்ய எல்லாம் ஞாபகம் இருக்கும் இருந்தாலும் அண்ணன்னைக்கு செய்ய வேண்டியது என்ன காரியங்கள் இருக்குன்னு அவதார காரியங்கள் என்னெல்லாம் இருக்குன்னு ஞாபகப்படுத்துகிறாப்புல வந்து சொல்லிட்டு போகிறார் அவர் அப்படியே ஸ்தோத்திரம் வேறு பண்ணிட்டு போகிறார் பரமாத்மா வச்சு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போகிறார் பார்ப்போம் இப்படி இந்த லோகத்தினுடைய இந்த பிரபஞ்சத்தினுடைய பூமியினுடைய பாரத்தை சுமைக்க சுமக்கிறதுக்காக பாரத்தை சுமக்க முடியாம அந்த பூமாதேவி கேட்ட பிரகாரம் அவதாரம் பண்ண அப்ப பரமாத்மா அந்த சுமையை குறைக்கணும் சுமையை குறைப்பதற்காக காலரூபனான இருந்து கொண்டு விஷ்ணு புராணத்திலையும் சொல்லப்படுது காலரூபி அவரே தான் இருக்கார் யாரையும் ஒரு அம்சம் விஷ்ணுவனுடைய அந்த பரமாத்மஸ்வரூபனுடைய அம்சம் கால ரூபமே காலமே அவருடைய ரூபம் ஒரு அம்சம் அது அப்படி பின்ன பின்னாலே வருது ஏகாத சஸ்கரணத்தில் ஆரம்பத்திலே காலரூபி அன்ப மோதத்தேன்னு வரும் அப்படி காலரூபனாக இருந்து கொண்டும் அர்ஜுனனுக்கு வந்து தேரோட்டர் மாதிரி இப்படி அவர் இருக்கார் பாருங்கள் டிரைவராக இருந்திருக்கார் இந்த பார்த்தசாரதி கீதம்னு உண்டு இருபத்தி நாலு இஷ்டபதி பாடினப்பறம் அதுல வந்து வாயில அந்த இதை வச்சுட்டு அந்த சாட்டையை வச்சுட்டு ஜலத்தை கையில எடுத்து அந்த அர்ஜுனனுடைய ரத்தத்தினுடைய குதிரைகளை அப்படி குடுப்பாட்டு யாரு பரமாத்மா அப்படிப்பட்டவன் வந்து இப்போ குளிப்பாட்டுறான் கையில் ஜலத்தை எடுத்து அது குளிப்பாட்ட அதுக்கு சொரிஞ்சு விட்டு அதுக்கு கொள்ளெல்லாம் ஆகாரம் கொடுத்து ஏன்னா அது வந்து தன்னுடைய பக்தனான தன்னுடைய வேண்டிய வேண்டிய நண்பனாக இருக்கக்கூடிய அர்ஜுனனுடைய குதிரைகள் அது தேர் குதிரைகள் அப்படி அவன் தேரோட்டியாக இருந்து பல அக்ஷோகணி சேனைகள் எல்லாத்தையும் அழிக்கப் போகிறதையும் நான் பார்க்க போகிறேன்னு அரச சொல்கிறார் அவர் அந்த பதினெட்டு அக்ஷோகணி தான் அந்த குருஷேத்திரத்தில் போனது ஆனா கண்ணன் பண்ணது எப்படின்னா கணக்கு சொல்ற ஒரு பின்னால வரப்போது முடிச்சபுறம் அப்படி முன்னூற்றி தொண்ணூற்றி ஓர் கோடி யவனர்கள் இதை தவிர அங்கங்கே பூத்தனையிலேருந்து ஆரம்பித்து கடைசியில் அந்த ஜரா ஜரையை அவர் பண்ணலை மற்ற அசுரர்கள் வரைக்கும் கண்ணன் வந்து அவ்வளோ அதாவது சிசுபால தந்தபக்திரன் சிசுபால தந்தபக்ரன் முடித்ததுக்கப்புறம் சால்வன் சிசுபாலன் தந்தபக்திரன் முடித்தப்புறம் ப அவராக ஒன்றும் பண்ணலை அவனாக பண்ணது அதோட முடிஞ்சு போச்சு இந்த லிஸ்ட்டு அதோட முடிஞ்சு போச்சு அசுர லிஸ்ட்டு முடிக்கிறது அதுக்குள்ளே பூமி பாரம் குறைஞ்சு போயாச்சு அவ்வளோ பண்ணது முக்கியமாக இல்லாமல் இருக்குது எப்போ பார்த்தாலும் சொல்லிட்டு இந்த பதினெட்டு அக்ஷோகணியை தான் வசதியாக சொல்கிறாப்பட இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கார் அண்ணன் முன்னூற்றி அக்ஷோகணி ஜராசன் கொண்டு வந்த படை மூணு கோடி யவனர்கள் இதை தவிர பூத்தனால் இருந்து ஆரம்பிச்சு சிசுபால தந்தவக்தரை அந்த அப்படிப்பட்டவர் இவர்கள்லாம் பண்ணியிருக்காரு இப்படி இருக்கிறது அவர் போதும் போறேன்னு சொல்கிறார் நடராஜ நாரத சுவாமி அப்படி அந்த விக விஷுத்த விஞ்ஞான கணம் பரிசுத்தமான ஞான கணமாக தன்னுடைய பேரானந்த நிலையில் அதாவது ஆத்மானந்த நிலையில் அடையத்தக்கது அத்தனையும் அடைந்து வரும் அதான் ஆத்மாராமர் ஆப்தகாமரை இந்த இதில் பார்த்தோம் ராசலையில் சொன்னார் ஆப்தகாமர் ஆப்த காமனாக இருக்கார் அவர் வந்து ஆப்தகாமனாகவும் இருக்கார் அவாப்த சமஸ்த காமனாகவும் இருக்கார் அந்த ரூபியாக இருக்கார் அப்படிப்பட்டவர் வந்து நிச்சயமாக நிலச்சிருக்கக்கூடிய அந்த மாயி மாயினா அந்த பிரகிருத்தி பிரதானம் அதனுடைய வளர்றது லௌகிக காரியங்களை தன்னுடைய ஒரு பெரிய சக்தியால் தடுத்து நிறுத்துகிறார் அதாவது அவருடைய கண்ட்ரோல் இருக்குது அவரால் ஆளப்படுகிறது அந்த மாயையும் பிரதானம் அவருடைய கண்ட்ரோல் பிரகாரம் நடக்கிறது அப்படிப்பட்ட பகவான உங்களை நான் சரணப்படுகிறேன் ஈஸ்வரத்தம்னா எல்லாரையும் கட்டி ஆளக்கூடிய தன்மை அது ஈஸ்வரத்தின் அவருடைய ஆணை எங்கும் செல்லும் அதுதான் பெரிய பேராளுமை பெற்றவன் தன்னையே ஆதாரமாக கொண்டும் மற்றவரை சாராதவன் தன்னுடைய மாயா சக்தியால் மகத்து போன்ற லோகத்தினுடைய மூல தத்துவங்களை படைத்தவன் விளையாட்டா இப்போ வந்து மனுஷ ரூபத்தை எடுத்தவன் மனு விளையாட்டா இப்போ வந்து மனுஷ ரூபத்தை எடுத்துட்டு இருக்கார் அதாவது ஏற்கனவே சொன்னோம் இல்லையா கீதையில் சொல்லுவான் அப்படி யதா இலாகி தர்மஸ்திய க்ளானிர் பவதி வரதபியுத்வா நம்ம தர்மஸ்திய தரா ஆத்மானம் சிஜாமியம் பரித்ராணாய சாதுனாம் பரித்ரானாய சாதுனாம் வினாசாயச்ச துஷ்கதான் தர்ம சம்ஸ்தாபனார்த்தே சம்பவாமி யுகேகன் அப்படி விளையாட்டா மனுஷ ரூபத்தை எடுத்துக்கேன் அப்போ விளையாட்டா மனுஷரூப்பம் எடுத்ததுனால்தான் முதல் பதினோரு வருஷம் வந்து அந்த கோகுலத்திலையும் பிருந்தாவனத்திலையும் பக்தர்களுக்கு முறைய முதல்ல அவர்களுக்கு வேண்டிய அளவு விளைலைகள்லாம் செய்தேன் அதைத்தான் இன்னைக்கும் நாளைக்கும் எப்பவும் பாடப் போகிறார்கள் அதை நினைக்கிறார்கள் நம்ம பேசிண்டே இருக்கும் ஒரு தடவை சொல்றீங்க சாகரின் சொல்லிட்டு பாகதம் கண்டிப்பாக சாகர வரைக்கும் சரீரத்தில் அந்த பிராணம் இருக்கவே பாகவதம் சொல்லிகிட்டு இருப்போம் அது சந்தேகம் கிடையாது ஏதாவது போயிட்டு ரெண்டாவது ரெண்டு ரெண்டாவது ரெண்டு முடிச்சு கொடுத்தோம்னா என்ன பண்ணுறது அடுத்து மூணாவது ரெண்டு ஆரம்பிச்சுக்கணும் மூணாவது ரெண்டு அது ஏதாவது ஒரு வழியில் ஒரு பிராணத்தில் பாகவதம் வந்து தினமே பாகவதம் நம்ம நம்ம இதில் நம்முடைய ஹிருதயத்தில் ஓடிண்டே இருக்கணும் அப்படி மனுஷரூபத்தை எடுத்தவரும் எதுக்கள் அதுக்காக என்ன பண்ணார் அவர் மனுஷரூபத்தின் எடுத்து இலேகம் அப்படிப்பட்ட எதுக்கள் விருஷ்டிகள் சாத்துதர்கள் சொல்லப்பட்ட வெவ்வேறு குலங்கள் எல்லாம் ஒன்று இது அவர்கள்ட்ட சிறந்தவராக சிரேஷ்டராக ஜே சிரேஷ்டராக இருக்கக்கூடியவர் உயர்ந்தவராகக்கூடிய அப்படிப்பட்ட உங்களை நமஸ்காரம் பண்ணுகிறேன் அப்படி நாரத சுவாமி சொல்லி புகழ்ந்தார் துதித்தார் செஞ்சார் குக்கர் சொல்கிறார் இப்படி பகவத்பக்தர்களை சிறந்த அந்த நாரத முனிவர் நாரத சுவாமி எதிர குலத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணன அந்த எது எது வம்சத்துக்கு எது வம்சேஷனாக இருக்கேன் எது வம்சம் தீபா திலக்கனாக இருக்கான் அப்படி இப்படி கிருஷ்ணன் நமஸ்காரம் பண்ணி அவரை பார்த்து மானந்தம் பேரானந்தம் அடைஞ்சு சந்தோஷப்பட்டு போய் சேர்ந்தார் ஒன்றும் திருமலை திருப்பதி போகிற இல்லைங்க உங்களை சௌக்கியமாக வந்து அந்த கோவிந்த தரிசனம் கிடச்சுன்னு வச்சுப்போம் வச்சுப்போம் கிடைக்கட்டும் கடைக்கட்டும் வச்சுப்போம் அப்போது என்ன ஒரு சந்தோஷம் இருக்கும் அதை பார்த்து தரிசனம் மட்டும் வந்து வாசல்ல அவற்ற பின்ன அப்படி வரபோது ஏதோ ஒரு பக கோ கோவிந்த அதையும் சாப்பிட்டு வெளியே வந்தோடனே உங்களுக்கு வந்து நிம்மதியா அவாட அப்படின்னு ஒரு மனசு வந்து மனசு இல்லாம போதும் மனசு இல்லாம ஒரு ஆனந்தம் இருக்கும் அதை நீங்க அப்சர்வ் பண்ணா தெரியும் மனசு இல்லாத எந்த எண்ணமும் இல்லாத ஒரு ஆனந்தம் இருக்கும் புத்தி செயல்படாத மனசு இல்லாத ஒரு ஆனந்தம் இருக்கும் அதுதான் ஆனந்தம் அது வந்து கீத் அந்த கோவிந்தனை பார்த்துட்டு வந்திருக்கு இல்லையா அர்ச்சாமூர்த்தியாக இருக்கக்கூடிய கோவிந்தனை பார்த்து வந்ததில் இருக்கு இவர் இவரோ பக்தர் அவருடைய இது தத்துவம் தெரிஞ்சவர் அவர் நேராக பார்த்துட்டு வந்திருக்க அப்படி ஒரு ஞானத்தில் இருப்பார் எப்படி ஒரு ஆனந்த சாகரத்தில் இருப்பார் அப்படிப்பட்ட ஆனந்தமாக இருந்து அடைந்தவராக இருந்து அவர்கிட்ட ஒரு விடை பெற்றுக்கொண்டோ ஆகிய பெற்றுக்கொண்டோ கிளம்பி போயிட்டா சொல்ல வேண்டிய சிலியாச்சு அப்பா நீ நீ ஃப்யூச்சர் நீ செய்ய வேண்டிய அவதார காரியங்களை ஞாபகப்படுத்தியாச்சு அவதார காரியங்களை ஞாபகப்படுத்தி பார்த்து நான் நமஸ்காரம் பண்ணிட்டு சொல்லிட்டு போயாச்சு அப்படி பகவான் கோவிந்தனும் இப்படி அந்த சண்டையில் குதிரை ரூபத்தில் வந்த கேசியை வந்து முடித்து கொன்று அவனை வதம் செய்து ஓகுரத்திற்கு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் கொடுத்து மிகவும் பிரியமான ஆனந்த அதாவது அவருக்கு வந்து பிரேம பக்தியோடு இருக்கக்கூடிய கோபர்களோட மாடுகளை மெய்த்து கொண்டு வந்து சேர்ந்தார் மேலே இருபத்தி ஏழாவது ஸ்லோகத்துலேருந்து மேல பார்ப்போம் இருபத்தி ஏழு அந்த மூலத்தையும் ஏகதா தே பசு பசுன் பாலானு சாரயும் தோ அத்ரிசானுஷோம் சக்ருகோ நிலாயன கிரீடா சோரபாலா பதேசதா ஏகதா தே பசுன் பாலானு சாரயுந்தோம் அத்ரிசானுஷோ சக்ருகோ நிலாயன चोरपालापेश तथिचोरा कथिनप मेषाता मेषाता तेखें विजु अकुथोभयाम तथिन चोरा पाला कथिनृप मेषाताेख विजहु विजहु विजक्रु विजुकोभ मयपुत्रो महाम व्योग गोपाल மேஷாயதான் அப்போவாக பிராயச்சோராயுத்தோனு மயபுத்திரோ மகாமாயோ வோமோ கோபாலவேஷதற்கு மேஷாயுதான் அப்போவாக பிராயச்சோராயுத்தோ பகூனு மயபுத்திரோ மகாமாயோ வோமோ கோபாலவேஷதற்கு மேஷாயுதான் அப்போவாக பிராயச்சோராயுத்தோ பகூனு கிரிதா விஷிப்பீத்தீத்த மகாசுரிலப்பசேஷிதிரிதா விஷிப்பீத்தீத்த மகாசுரிலப்பசேிதவிஞா கிருஷ்ண சா கோபான் நயந்தும் ஜிரா விரம் ஹரிரிவை தஞ்ஞா கிருஷ்ண சாம் கோயம் ஜகிரம் ஹரிருவை முப்பத்தி ஒன்னாவது ஸ்லோகம் மறுபடியும் பார்ப்போம் இருபத்தி ஏழுலந்து மறுபடியும் மூலத்தை சேவிப்போம் தசமஸந்தம் பூர்வாரதம் முப்பத்தி ஏழாவது அயம் ஏகதா தே பசூன் பாலா चारयो अदृशाशो चक्रो नीलायन क्रीड़ा चोरपालाक पशूंपाला चारयो अदृशाशो चक्रो नीलायन क्रीड़ा चोरपलापेश तत्रसन कथिन चोरा पाला कथिनृप मेषाता त्रेक विजहु अकुतोभ तथिचोरा पाला कथिनृप मेषाताजु विजख मिताेकृ अकुतोभ मयपुत्रो महाम व्योमो गोपालेशदृक मेषाता नपो वह प्रायचोराुतो बहून मयपुत्रो महाम व्योम गोपालेशदृग मेषाइतान अफो वह प्राहचोरा बहून கிரிதர் விிப்பீத்தீத்த மகாசுரிலே பஞ்சாவசிதிரி விஷிப்பீத்தீத்த மஹாசுரிலே பஞ்சாவசிதே தா கிருஷ்ண சாப்பம் ஹரிவைஜியா கிருஷ்ண சாப்பி ஒ சம்பவத்தை சொல்டையர்கள் மாடு மே ஓட்டோம் விளையாட்டு அந்த மலைச்சரிவுகள் இருக்குது அதாவது கோவர்தன மலை சரிவுகள்லாம் அங்கே இருக்குது சில பேர் திருடர்களும் சில பேர் வந்து காப்பாற்றுவர்கள் போலும் அபிநயம் பண்ணிட்டு ஒழிந்து விளையாட்டுகளை செய்தார்கள் அவன் நம்ம சில பேர் வந்து தீப்ஸ் சில பேர் போலீஸு சில பேர் தீப்ஸு குழந்தை விளையாடுறாங்க குழந்தை விளையாடலையா நமக்கு வந்து நம்ம வீட்டு குழந்தைகள் விளையாடுறாங்க அது மாதிரி சில பேர் வந்து தீப்ஸு சில பேர் வந்து போலீஸ் அப்படி வந்து விளையா ஒ ஒளிஞ்சு விளையாட் விளையாடுறார்கள் அப்போ சில பேர் வந்து திருடர்களாகும் சில பேர் வந்து ரட்சிக்கக்கூடிய போலீஸ்காரன் காவல்காரனும் மற்ற சில பேர் வந்து ஆடு வேஷம் போட்டுண்டு ஆ அத ஆடு மாடலத்தின் திருடீன் போறாப்பிடும் ஆடு வேஷம் போட்டுண்டு அப்படி இருக்கார்கள் பயம் இல்லாமல் அவர்கள்லாம் விளையாடுறார்கள் அப்போது மயன் மயாசுரன் தெரியும் மயன் அவன் ரொம்ப பிரசித்தமானவன் அசுரர்களோட கூட்டத்தில் ஒரு ஆர்கிடெக்டு அசுரர்கள கூட்டத்தில் ஒரு ஆர்கிடெக்ட்டு அவனுடைய புத்திரனான மயாசுரனுடைய புத்திரனான மகாமாயாவி யோமன் ஒரு பேர் அவன் வந்து என்ன பண்ணுறான் இங்கே கோபாலர் இடையர் வேஷம் போட்டுட்டு அவர்களோட கூட்டத்தில் கூட்டமாக இருக்கான் முற்றிலும் அவன் திருடனை நடிக்கிறான் திருடனை நடித்து உண்மையால் திருடன் திருடனை நடிக்கிறான் அந்த இடத்துல ஏன்னா அவர்களை வந்து திருடனாகவும் போலீஸ்காரன் மாதிரியும் காவல்காரனாகவும் வேஷம் இது பண்ணி சில பேர் அபிநயம் பண்ணுறார்கள் விளையாடுறார்கள் அப்போது ஆடாக நடி நடிக்கிறார்கள் சில பேர் அப்போது திருடனாக நடிச்சுட்டு ஆடாக ந நடித்த அந்த கோப்பர்களை பல பேரை கடத்தின் போயிட்டான் வேறு இடத்துக்கு அப்படியே எல்லாம் ஹைஜாக் பண்ணுறாப்பு பண்ணிட்டான் ஹை ஹைஜாக் பண்ணுறாப்பில் கடத்தின் போயிட்டான் அந்த பெரிய அசுரன் கடத்தின் போன கோப்பர்களெல்லாம் மலை குகையில் அடைச்சி வச்சுட்டான் கிரிதரியாக ஒரு மலை அடைச்சி வச்சுட்டேன் ஒரு கல்லால் வச்சு மூடிட்டான் துவாரத்தை மூடிட்டான் நாலஞ்சு பேர்கள் மாத்திரம்தான் மிச்சம் இருந்தார்கள் நாலஞ்சு பேர்கள் இருந்தார் மற்ற எல்லாத்தையும் அப்படி ஒன்றா அந்த ஆடுகள் மாதிரி இருக்கிற கூடிய நடிக்கக்கூடிய கோபுரம் கடைசி போயிட்டான் பண்ணிட்டான் சதாம் சாதுக்களுக்கு பக்தர்களுக்கு ஞானிகளுக்கு ரக்ஷகரனாக சரண்யனாக இருக்கக்கூடியவன் நம்ம கண்ணன் அவனுடைய இந்த கர்மாவை தெரிஞ்சிண்டு அவன் செய்யக்கூடிய இந்த செயலை புரிந்து கொண்டும் இந்த கொடிய விஷயத்தை செய்கிறத தெரிஞ்சுட்டு உடனே இடையர்களை கடத்தின்னு போகக்கூடிய அவனை எப்படி ஒரு சிங்கம் வந்து ஓனாய கப்புன்னு பிடிக்கும் ஓனாய் வந்து எப்பவுமே ஒரு தந்திரமாக தந்திரமாக புரியும் பேக்காக ஃபுல்ஸாக இருப்பாங்க அது மாதிரி பிடிக்கும் அப்படியும் இந்த ஓனாய சிங்கம் தன்னுடைய பலத்தால் பிடிச்சி கெட்டியாக பிடிச்சிடும் அப்படி கெட்டியாக தன்னுடைய பலத்தால் பராக்கிரமத்தால் பிடிச்சிருந்தார் அவர் பார்ப்போம் இருபத்தி ஏழுலேருந்தே ஒரு காலத்தை ஒரு நாள் ஒரு நாள் வந்து எப்பொழுதும் அவர்கள் வந்து மாடு ஓட்டின்னு போவார்கள் இல்லையா அப்போ ஒரு நாள் என்னாச்சு கோபர்கள்னால் அந்த மலை சிகரங்களில் அதாவது கோவர்தன சிகர கோவர்தன மலை இருக்குது அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய மலைகள் இருக்குது அந்த மலைகளில் கோவர்தன மலைகளில் அதனுடைய அடிவாரங்களில் முகடுகளில் மாடுகளை மேய விட்டார்கள் பசும் மாடுகளை மேய அவர்கள் வந்து திருடன் மாதிரி சில பேர் காவல்கார மாதிரி சில பேர் கீஃப்ஸ் மாதிரி சில பேர் போலீஸ்காரர் மாதிரி சில பேர் வேஷம் போட்டுண்டு விளையாடுறார்கள் குழந்தைகள் மாடு மேய்க்கிறது இவர்கள் விளையாடுறார்கள் ஒழிந்து விளையாடுறார்கள் ஒளிந்து ஒளிந்து விளையாடுறார்கள் சில பேர் அதில் வந்து திருடர்களாக இருக்கிறார்கள் சில கோப்பர்கள் சில கோப்பர்கள் வந்து காவல்காரர்கள் இருக்காங்க சில பேர் தீவுசு சில பேர் வந்து போலீஸ்காரன் மாதிரி இருக்கான்னு சில பேர் வந்து திருடப்படக்கூடிய ஆடுகள்மா இருக்கார்கள் வேஷம் போட்டுண்டு எங்கேயும் இதிலையும் பயம் இல்லாமல் அவர்கள் விளையாட்கள் ஏன்னா காப்பதற்காக தன்னை தங்களை ரஷிப்பதற்காக கிருஷ்ணன் இருக்கான் கிருஷ்ணனுக்கிற போது பயம் நம்ம ஆள் நம்ம கிருஷ்ணன் இருக்கான் அதனால் பயம் இல்லை அப்போது மயனுடைய மயாசுரன் இருக்கான் மயன் மயன் வந்து அந்த அசுரர்கள் கூட்டத்தில் ஒரு அசுர ஆர்கிடெக்ட் அவருடைய பிள்ளை மகாமாயாவி வியோமன்னு பேர் வியோமன் சொல்லப்பட்ட மகாசுரன் அவன் வந்து இடையன் வேஷன் போட்டுண்டு அவன் வந்து இங்கே திருடர்களாக அவன் திருடனாக உண்மையான திருடன் வேஷ திருடனான வேஷத்தை போட்டு நடிச்சுண்டு ஆடு மாதிரி இருக்கக்கூடிய வேஷம் தெரித்த பல கோபர கோபர்களை கிடச்சுன்னு போயிட்டான் ஹைஜாக் பண்ணிட்டான் தள்ளின்னு போயிட்டான் தழுசின்னு போயிட்டான் அப்படி கடத்தின கோபர்களை மல கோகைகள் அங்கே தான் கோவர்தன மல கோகைகள் கோகைகளை கொண்டு போய் சேர்த்து வச்சுட்டு அதனுடைய வாசலை உள்ளே போகக்கூடிய வாசலை பாறாங்களை வச்சு முடிவிட்டான் அசுரன் பலம் ஜாஸ்தி கோபர்களை ஒன்றும் பண்ண முடியல போயிட்டார்கள் நாலஞ்சு கோபர்கள்னா மீதம் இருந்தார்கள் அந்த ஆடு வேஷம் போட்டிருக்கிறது நல்லவர்களையும் பக்தர்களையும் அடியார்களையும் ரட்சிக்கக்கூடிய கண்ணன் பார்த்தான் சரி இது நடக்கிறதா இது விஷயம் அவன் செய்யக்கூடிய காரியத்தை அவருடைய செயலை அவனுடைய திருட்டத்தனமாக கடத்தின் போகிறத செய்ய தெரிஞ்சு அனுப்புறோம் வேகமாக எப்படி ஓனாயை வந்து ஒரு காட்டில் ஓனாயி வந்து என்ன பண்ணோம் சிங்கம் வேட்டை வேட்டையாட பண்ணக்கூடிய இரை அது சாப்பிட்ரும் அப்போ அதுக்காக வரும் அப்போ ஓனாய சிங்கம் எப்படி கப்புன்னு பிடிச்சு தன்னுடைய பலத்தால் அவள் அறையுமோ கோபர்களை எடுத்துன்னு போகக்கூடிய அவன் அந்த வியோமாசுரனை உறுதியாக கெட்டியம் திடமாக பிடிச்சுட்டார் கண்ணன் மேலே மூணே ஸ்லோகம் இந்த அத்தியாயம் முடிகிறது முப்பத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தி நாலு அந்த அத்தியாயம் முடிகிறது சூமாந்த சதம் வலிம் இச்ச भलीं, ஆனோத்துரம் சூப்பிரிந்த சதம் வலிம் இச்சன் விமோ நோத்துரம் தம் நகிர அச்சு பத்தயிப்பலே பசியாம் திவிதேவா பசுமரம दोर्भ्याम अमारयते திரு தம் நச்சு பார்த்தித்தீத்தலேம் பசியம் திவிதேவா பசுமாஸாரியூமானம் நோபான் கிருஷ்ண தூயமானம் இதோடு இந்த முப்பத்தேழாம் அத்தியாயம் முடிகிறது மறுபடியும் பார்ப்போம் பத்து ரெண்டாவது ஸ்லோகத்தில் வரைக்கும் மூணே ஸ்லோகம் அத்தியாயம் முடிகிறது ச ரூபமாஸ்தாய கிரீந்திர சதிருசம் இச்சன் விமோக்திமாத்மானம் நாசக்னோத்வே கிரகணாதுரஹாம் ச ரூபமாஸ்தாய கிரீந்திர சதிருசம்பலீம் இச்சன் விமோக்துமாத்மானம் நாசக்னோத்யே கிரகணாதுரஹாம் தம் நச்சு தோர் பாத்தி முகீத்தலே பசியம் திவிதே பசுமரம் அரையம் அச்சு தோர் பாத்தி முகித்தலே பசியம் திவிதேவா பசுமரம் அமைய குஹாபிதானா நிர்பித்திய கோபான் நிசாரிய கிருஷ்ணரஹா தூயமானஹா சுரேர் கோபைஹி பிரிவேஷ்வகோகுலம் குகாபிதான நிர்பித்திய கோபான் நிசாரிய கிருஷ்ணரஹா தூயமானஹா சுரேர் கோபைஹி பிரிவேசுவகோகுலம் பற்றினாலும் சம்பார்ப்போம் இப்படி கிரகணாதுரான் அந்த க எப்படி சிங்கம் ஓனா எ கப்பனு கெட்டியாக கழுத்த பிடிச்சி மென்னியை பிடிச்சா ஒரு கெட்டியாக பிடிச்சி ஒரு அறார எப்படி அப்படி கண்ணன் வந்து அந்த வியோமாசுரனை கெட்டியாக பிடிச்சதுனால அவனால வந்து வலி தாங்க முடியல அதனால மிகவும் துக்கமடைந்த வலி அடைந்த கஷ்டப்படக்கூடிய அந்த மகாபலசாலியான அந்த பெரிய மலைக்கு சமமான தன்னுடைய சுயரூபத்தை எடுத்தரூபத்தை எடுத்தவுடனே அவன அப்படி இருந்தும் தன்னால் கண்ணனுடைய பிடியிலிருந்து விரும்பி முடிக்க முடியல தன்னை விடுவி கண்ணன் பிடியிலிருந்து வெளியில வரணுங்கிறதுக்காக பெரிய ரூபான் தன்னுடைய மலைக்கு தகுந்த மாதிரி மழ அளவுக்கு எடுத்து முடியல கண்ணன் வந்து ரெண்டு கைகளால் கசக்கிய தோர்பியம் ரெண்டு க ரெண்டு கைகளை கசக்கி பூமியில் தள்ளி ஆகாசத்தில் தேவர்கள்லாம் பார்ப்போ பார்க்குற போதும் எப்படியும் பசு மாறம் வந்து எப்படி கொள்வதோ அப்படி மாதிரி கொண்டுட்டார் அமாரியத்தை முன்னுட்டார் அப்போ அந்த வியோமாசுரனை முடித்தார் குகையினுடைய மூடி முடிவச்சுருந்தான் இல்லையா கல்லால் வச்சு முடிவச்சிருந்தான் அதை உடச்சி எரிஞ்சு அடைப்பட்ட கஷ்டத்துலேருந்து இடையர்கள்லாம் அதாவது மூச்சு முட்டை அந்த குகைக்குள்ளே இருந்து எல்லோரையும் ஒன்றா வச்சு பயந்துன்றிருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்போ அடைப்பட்ட கஷ்டத்திலிருந்து இடையில தேவர்கள் திரும்பி வந்தான் கண்ணன் விவரமா சொல்லணும் அடுத்த ஆரம்பிக்கணும் மேலே பார்ப்போம்